அப்படி கரை ஏறுவார்ன்னு ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒரு பலமில்லாத குழந்தையத்தான் அடுத்து பார்க்க போகிறோம் இப்படி ஒரு குழந்தை நீச்சல் குளத்தில் விழுந்துருது ஆ பதராதிங்க அந்த குழந்தை நீச்சல் குளத்தில் விழுந்து இருபத்தி மூணு முறை வெற்றி மேடை ஏறிச்சு நெடும் புனலுள் வெல்லும் முதலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது திருக்குறளில் அதாவது முதலையை தண்ணிக்குள்ளே போட்டால் ஜெயிச்சிடும் தரையில் போட்டால் தூக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிறவர் அவருக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு உதாரணம் ஒரு குழந்தையை எங்கே வச்சா எந்த குளத்தில் கல்லெறிஞ்சால் வளையம் விழுகுன்றது பெற்றோருக்கு தெரிஞ்சால் அந்த குழந்தை உலகளாவின குழந்தையாக மாறலான்றதுக்கு ஒரு உதாரணம் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஹைப்பர் ஆக்டிவாக சில குழந்தைகள் இருக்கும் துரு துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு அதை மேய்க்கிற ரொம்ப கஷ்டப்படுவாங்க மற்ற குழந்தைகளை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதாவது ஹைப்பர்னா அதிகம் இது வந்து சிலர் நோயாக பார்க்கிறார்கள் ஆனால் நோயாக பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் மை கேல் ஃபில் பேல் ஐஎல் இந்த பேர் உங்களில் எத்தனை பேருக்கு பரிச்சயமா இருக்கும்னு தெரியல இதுவரை விளையாட்டி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாமனிதர் நீச்சல் விளையாட்டு வீரர் ஒலிம்பிக் போட்டிகளுடைய வரலாற்றுல மிக அதிக எண்ணிக்கையிலான மெடல்களை வாங்கிய ஒரே தடகள வீரர் இருபத்தி எட்டு மெடல்கள் ஒலிம்பிக் விளையாண்டு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து ஒலிம்பிக்ல பங்கு பெற்று மொத்தம் அவர் வாங்கிய மெடல்கள் இருபத்தி எட்டு அதில் இருபத்தி மூன்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உலக நாடுகள் எல்லாத்துலேருந்தும் திறமையாளிகள் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐந்து முறை பங்கேற்று இருபத்தி எட்டு மெடல்களை சாதித்திருக்கிறார் இதுவரை உலக வரலாற்றில் ஒலிம்பிக் வரலாற்றில் யாரும் இவ்வளோ மெடல்களை வாங்கினதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நீச்சல் வீரர் இவர் ஹைப்பர் ஆக்டிவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தவர் அதான் விஷயம் அமெரிக்காவில் பிறந்தவர் மைக்கேல் ஃபில்பே உங்கள் வீடுகளிலையோ உங்கள் சொந்தக்கார வீடுகளிலையோ நீங்கள் பார்க்கலாம் ஐப்பர் ஆக்டிவ் சைல்டு அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க உண்மையும் கா உண்மையும் கூட பிள்ளைங்க ஒரு நேரத்தில் சின்ன ரெண்டு வேலை பண்ணச்சோன்னா இந்த குழந்தை வந்து ஒரு நேரத்தில் நாலு வேலையே பண்ணும் அப்படி மைக்கேல் ஃபில்பேயும் இருந்திருக்கார் அவருடைய ஆக்டிவான விஷயங்களுக்கு தீனி போட முடியலை அவங்க அம்மா அப்பாவில் அவருக்கு ரெண்டு அக்காக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் நீச்சலில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது இல்லை அக்காவோடு சேர்ந்து அக்காக்களோட சேர்ந்து நீயும் போய் நீச்சல் கற்றுக்கலாம் அப்படிங்கிறேன் அவங்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவர் தன்னுடைய ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து நீச்சல் நடப்போயிருக்காரு அக்காக்களோட கூட கற்றுக்கணும் அப்படின்னு போயிருக்காரு இல்லை பெரிய அக்கா வந்து ரொம்ப சிறப்பாக நீச்சல் அடித்து தேசிய அளவில் அமெரிக்காவில் தேசிய அளவில் போட்டிகளை கடந்துகிட்டு இருக்காங்க வெற்றி பெறலை அக்காவாவுடைய ஆர்வத்தை பார்த்து பார்த்து பார்த்து இவருக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு இப்போ இல்லை என்னென்னா மற்ற குழந்தைங்க நீச்சல் கற்றுக்கிறதோட இவர் துடுதூருன்னு பரல இவர் வேகமாக நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்காரு நீச்சல் அடிச்சிருக்காரு இப்படி இன்னொரு மிகப்பெரிய பலம் இவர் ரொம்ப உயரமானவர் ஆறு அடி நான்கு அங்குளம் கையை முன்னாடி வச்சு நீச்சல் அளிக்கிறப்ப ஆறு அடி ஏழு அங்குளம் இந்த நெக நுனியிலருந்து கால்நக நுனியோட அல்லது பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழு அங்குளம் அவ்வளோ நீளமானவர் அது அப்போ இலக்கை வேகம் அடைய முடியும்ல அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மற்ற குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவ் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போக முடியும் இதுலாம் தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய வலு சேர்த்துருக்கேன் பத்து வயசில் இருந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப இவர்களுக்கு நிறைய எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு குழந்தைகளுக்கான நீச்சல் போட்டியில் தேசியல உள்ள சாதனை புரிஞ்சுருக்கார் அமெரிக்காவில் இவர் பத்து வயதில் நிகழ்த்திய சாதனையை அதாவது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிகழ்த்திய சாதனையை ரெண்டாயிரத்தி இருபதுல கூட இதுவரை யாரும் நிறைய சாதனைகளை முறியடிக்கலையா அவ்வளோ வேகமாக போயிருக்கார் ஒரு மணி நேரத்தில் ஆறு மைல் தூரம் நீந்துவதற்கான வேகம் கொண்டு வருவார் ஆறு மைல்னா ஏற்கனவே ஒன்பது கிலோமீட்டர் நீங்கள் ரோட்டில் ஓடுனா கூட ஒரு பெரிய வீரர் ஓடினா கூட ஒன்பது கிலோமீட்டர் ஓடுறது ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டம் திமிங்கலத்தின் வேகத்திற்கு அவர் வந்து நீச்சல் அடிக்கக்கூடியவராக ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படின்றாங்க அவர் பிறந்த ஊர் பால்டிமோர் பால்டிமோர் புல்லட் அப்படின்னு ஒரு பேரில் அழைச்சிருக்காங்க ரெண்டாயிரமாவது ஆண்டில் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் மிக இளம் வயதிலேயே ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய தகுதியை பெறுகிறார் அந்த பதினைந்தாவது வயதில் ஒலிம்பிக் ஆட்டங்களில் பங்கேற்ற வீரர்களின் எண்ணிக்கை மிக மிக மிக குறைவு ரெண்டாயிரம் மாவது ஆண்டில் அவர் எந்த மெடலையும் வாங்கலை ஆனால் நிறைய சாதனைகள் நிகழ்த்தினார் நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்தார் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அவருக்கு வெற்றி மழை நீச்சல் நாளே அது இன்டிவிஜுவல் அல்லது டீம் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏகப்பட்ட சாதனைகள் அவர் இதுவரை முப்பத்தி ஒன்பது உலக சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அதில் இருபத்தி மூணு ரெக்கார்ட் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு எண்பத்தி இரண்டு சர்வதேச போட்டிகளில் விளையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் பெரும்பாலானவை தங்கக்கோப்பைகள் நான் முதலே சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ல அதிக மெடல்களை வாங்கிய ஒரே மனித இவர் தான் இன்றைய தேதி வரை இந்த சாதனையை யார் முறியடிக்கவில்லை வேர்ல்டு ஸ்விம்மர் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு எட்டு ஆண்டுகளில் இருக்க அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு உலகின் மிக சிறந்த நீச்சல் வீரர் அப்படின்ற விருது எட்டு முறை விருது கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய மிக உயர்ந்த விருதுகள் இவரை தேடி வந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே போரும்ப்பா நிறைய சாத ஸ்டேம்ப் விட்டுருங்கப்பா அப்படின்னு ரிட்டையர்ட் ஆயிருக்காரு ஆனாலும் ரெண்டாயிரத்தி வர போய் கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் பாசம் விளையாடணும் வாங்குவோம் நிறைய திறமை இருக்கு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவருடைய கோச் பவுமே அப்படின்னு பேரு பாபு பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்ல அஞ்சு தங்க மெடல் அதாவது வேணான்னு வீட்டுக்கு போன ஒரு விளையாட வச்சு திரும்ப அஞ்சு தங்க மெடல் ஒரு வெள்ளி மெடல் ஆறு மடல் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ ரெண்டாயிரத்தி உண்மையிலேயே நான் விடைபெறுகிறேன்ப்பா நான் போயிட்டுறேன் அப்போதும் பாய் பட்டுட்டா இருப்பா இன்னமும் ரூமிருக்கு ரெண்டாயிரத்தி விளையாடுவாரு ரெண்டாயிரத்தி திருத்தம் விளையாடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வேணான்னு ஒதுக்கிட்டாரு இவருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதுறது சரியா தப்பா விட்டையான ஒரு அணுகுமுறை முடியிற வரை என்னை நோக்கி இருக்கக்கூடிய ஒலிம்பிக் முடிஞ்ச ஒன்னு அடுத்த யாருப்பா ஒதுக்கி வச்சு அடுத்த பார்க்க தொடங்க ஒரு நான் அதை தனிச்சு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் நான் நாலஞ்சு நாள் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாது ஒரு விட்டியை தேடும் திரும்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் வரும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிப்ரெஷனை போட்டு படுத்தி எடுத்துருக்கு நான் அதெல்லாம் மீறி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் ஹைப்பர் ஆக்டிவையோ டிப்ரஷனையோ உங்கள் பிள்ளைகள பொருத்தி திறமைகளை மழுங்கெடுத்து விடாதீர்கள் நோயாளிகளாக பார்க்காதீர்கள் சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தாலும் நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் நோயாளியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அவங்களுக்கு அதீத திறமை இருக்குது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா அவங்கள நோயாளியாக பார்க்காம இவ்வளோ அருமையான திறமை இருக்கே இப்போ இந்த திறமையை ஒழுங்குபடுத்த முடியுமா அவங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இதில் இருக்க பேஷன் இதில் இருக்குது அந்த பேஷனை கண்டறிஞ்சு அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்தோம்னா மற்ற குழந்தைங்களோட ஆக்டிவாக இருக்கிறதுனால இன்னும் வேகமாக சாதிக்க முடியும் அவங்களால அதுதான் நம்ம புரிஞ்சுக்கூடாது அந்த பலவீனம் பார்க்கக்கூடாது பலமாக பார்க்கணும் ஹைப்பர் ஆக்டிவாக தப்பு இல்லை அவங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகம் இருக்குதுன்னு பார்த்து அதில் பயிற்சியை கொடுத்து ஊக்குவிச்சுட்டே இருந்தோம்னா மற்றவர்களை சாதிப்பதை விட அதிகமாக சாதிக்க முடியும் அதற்கு மைக்கேல் ஃபில்ப்பே ஒரு உதாரணம் அவரே சொல்கிறார் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு டிப்ரெஷன் வந்தது எனக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருந்தது ஆனால் அதெல்லாம் இது நான் வெற்றி பெற்றேன் என்றால் என்னை சுற்றியிருந்த மனிதர்கள் காரணம் என்னை நானே ஊக்கப்படுத்தி கொண்டது காரணம் வெற்றிகளை தொடர்ந்து தட்டி சென்றது காரணம் எல்லோரும் கொடுத்த ஊக்கம் காரணம் எனக்கு அது எல்லாத்துக்கும் மேலே நீச்சல் எனக்கு பிடிச்சது அப்படின்ற விஷயம் காரணம் சாதாரணமா எங்க அம்மா கத்துக்கடான்னு சொன்னாலும் போய் உட்கார்ந்தேன் எனக்கு அப்ப தெரியாது எனக்கு விளச்சத்தை கொடுத்திருக்கிறது என்ற உலகின் முதல் நிலை வீரர் இருபத்தி இரண்டு கின்னஸ் ஹோல்டர்ஸ் பாருங்க இவருடைய சாதனையை அடுத்து ஒருத்தர் அடுத்த இருபது ஆண்டுகளை முறியடிக்க முடியுமான சந்தேகம் ஹைப்பராட்டி குழந்தைகளை மிகச்சிறந்த குழந்தைகளாக மாற்றுவதற்கு மைக்கேல் பிலிப்பே ஒரு உதாரணம்